தலைப்பு நூற்று ஏழு தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் தேகம் நீடிப்பதற்கு தீபப்பிரமாணம் அகல் தேகம் எண்ணெய் இரத்தம் திரி சுக்கிலம் பிரகாசம் ஆன்மா ஆதலால் மேற்குறித்த தீபத்தினது திரியை தூண்டிவிட்டாலும் காற்றுள்ள இடத்தில் வைத்தாலும் காற்றில்லா இடத்தில் வைத்தாலும் பெருந்தீப சமீபத்தில் சேர்த்தாலும் விட்டில் பிரமரம் வண்டு மூஷிகம் பெருச்சாளி மார்ச்சாலம் பூனை முதலிய அஜாக்கிரதையாலும் மேற்படி தீபம் நஷ்டமாகும் புத்திமானிடத்தில் தீபத்தினது உபகரணங்களை கொடுத்து ஒரு நாளைக்கு தீபம் பார்க்க சொன்னால் புத்தி விசாலத்தால் மேற்குறித்த அஜாக்கிரதையின்றி தகலிக்குச் சூடேறாமலும் எண்ணெயில் அழுக்கு ஏறாமலும் வர்த்தியில் தூசு இருகள் தளர்ச்சி பருமண் இவைகள் இல்லாது சிறு திரி போட்டு அடிக்கடி தூண்டாமல் தீபத்தை மற்றொரு தினமும் இருக்கச் செய்விப்பான் மேற்குறித்த குற்றங்களோடு தீபம் ஏற்றினால் பதினைந்து வினாடி அல்லது கணம் இதில் சிட்டம் கட்டுவது இயற்கை தூசு போக்கி வைத்தால் பதினைந்து நிமிஷத்திற்கு ஒரு விசை சிட்டங்கட்டும் விசேஷ அறிவுடையவன் மேற்குறித்த லோகம் முதலியவற்றில் தீபம் வையாது வைர படிகங்களில் அமைத்த தீபத்தகலியில் மேற்குறித்த தீப உபகரணங்களை திராவகமாக்கி சுத்தாக்கினியால் பிரகாசம் உண்டாக்குவன் அப்போது சிட்டமும் பிரகாச நேரிடாது ஆதலால் நம்முடைய தேகத்தில் சுக்கிலமாகிய திரியை விசேஷம் தூண்டி அடிக்கடி பெண்ணிடத்தாகிலும் வேறு தந்திரத்தாலாகினும் செலவு செய்துவிட்டால் திரி போய் ஆயுளாகிய பிரகாசம் நஷ்டமாய்விடும் ஆனால் சிட்டத்தை மாத்திரம் தொள்ளாயிரத்து அறுபது நாழிகைக்கு ஒருதரம் தேக சம்பந்தம் செய்து ஆபாசப்பட்ட சிட்டமாகிய சுக்கிலத்தை வெளிப்படுத்திவிட வேண்டும் இது மந்தனுக்கு அதிதீவிர பக்குவியாய் மேற்குறித்த வண்ணம் கடவுளிடத்தில் லட்சியமும் ஜீவர்களிடத்தில் தயவும் உடையவனுக்கு சிட்டம் போன்ற சுக்கில ஆபாசம் நேரிடாது தேகம் நீடிக்கும் சிறு குறிப்புகள் அதிதீவிர பக்குவி சீவன் என்கின்ற தீபத்துக்குச் சுக்கிலம் திரி இரத்தம் எண்ணெய் ஆகையால் சுக்கிலமாகிய திரியை விசேஷம் தூண்டி செலவு செய்துவிட்டால் ஆயுசு நஷ்டமாய்விடும் ஆனால் சிட்டத்தை மாத்திரம் எடுத்துவிட வேண்டியது அதாவது பதினாறு தினத்திற்கு ஒருதரம் தேகசம்பந்தஞ்செய்து ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை வெளிப்படுத்திவிட வேண்டும் ஆசானுடைய அல்லது ஆண்டவருடைய திருவடியில் சதா ஞாபகமுடையவனுக்கு கோசத் தடிப்பு உண்டாகாது ஆகையால் தேக சம்பந்தம் ஏகதேசத்தில் செய்யலாம் என்றது மந்ததரத்தை உடையவனுக்கே அன்றி அதிதீவிர பக்குவிக்கு அல்ல